வணக்கம் தினமுறை விரைவில் உடைவதற்குடன் விரைவில் பழுத்து உடைந்துவிடும் அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் தூளுடன் தேன் கலந்து நன்றாக குழைத்து கட்டிகளின் மீது ஒருரிரு வேலை தடவி வந்தால் கட்டிகள் விரைவில் பழுத்து உடைந்துவிடும் வெளியேறிவிடும் காயம்றிப்போகும் காயம் இருந்த அடையாளமே தெரியாமல் மறைந்து போகும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்